மனனம் ஒன்றா சேர்றதோ ஒன்றா ஆடுறதோ இந்த மனதம்தான் நம்ம வெண்ணை மாதிரி கடைஞ்சி எடுத்து எடுத்து எடுத்து தெரிஞ்சுக்கிறது இந்த சிரவணமும் மனதமும் எப்போ ஒன்றா சேர்றதோ நம்ம நிதித்தியாசனம் தியானம் பண்ண முடியும் அதில் உட்காந்துக்கிறோம் அதில் உட்காடுறோம் அதான் நீ சிரவணம் பண்ணு மனனம் பண்ணு அப்புறம் தியானம் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டோம் இந்த மூலம் பண்ணு அப்போ நீ கேட்டிய என்ன கொஸ்டன் நீ கேட்டிய கேள்வி எப்படி பிரம்ம வித்யாக்கி நான் எப்படி மோக்ஸத்துக்கு போவேன் அதுவும் உனக்கு கிடைக்கும் ஆனால் எது எது பண்ணால் கிடைக்காதோ அதை அவர் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ந கர்மனா ந பிரஜையா நனேகா நீ பண்ணியிருக்கிய காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன்னா அத்தனை பத்தி பண்ணியிருக்கேன்னா அதெல்லாம் அதால் அதெல்லாம் வடி மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி ஆனால் வடியே போக வேண்டிய இடமாகாது வழி சும்மா வந்துட்டு வழியை காண்பிக்கும் ஆனால் போக வேண்டிய இடம் வேறு அதனால் கர்மனா அதனால் அவனுக்கு கிடைக்காது பிரஜையா உன்னை சுற்றி இருக்கிற மனுஷா பெரிய பெரியவா உன் பிள்ளைகள் எல்லாம் பெரியவா அவெல்லாம் தான தர்மம் பண்ணியிருக்கா அப்படிங்கெல்லாம் நினச்சிங்க அதால் உனக்கு மோக்ஷம் கிடைக்காது அப்புறம் தனியில் நான் ரொம்ப பெரிய பணக்காரன் நான் பெரிய தான தர்மம் பண்ணியிருக்கேன் பெரிய கோவில்கள் கட்டிருக்கேன் அப் சக்கரங்கள் கட்டியிருக்கேன் அப்படியெல்லாம் நினச்சிந்தா அதாலும் கிடைக்காது நான் கர்மனா இன்னும் பிரஜையா என்ன தனியில் இந்த மூணாலையும் கிடைக்காது பின் எப்படிதான் கிடைக்கும் எனக்கு இந்த மோக்ஷம் அப்படின்னா தியாகேன நீ உன் மனசில் இருக்கிறத எனக்கு என்னோடது நான் நான் என்னோடது அதான் என் நம்மளோட வார்த்தைகளை நான் முதல்ல சொல்றேன் நான் அங்கே போனேன் இது என்னோடது அப்படின்னு இந்த ரெண்டத்தையும் விட்டுட்டும் வைராகிய ஒன்று இருந்துட்டு எது தனியான தியாக என்ன தியாகனை இது ரெண்டு இந்த வைராகியத்தால் நீ தியாகத்தால் நீ பிரம்மனை அடையலாம் ஆனா பிரம்மனை முதல்லையே அடையிறதுக்காக நீ முதல்ல இந்த மூணு கர்மம் பண்ணி தான் ஆகணும் நல்ல வழியால் நீ ஒரு குருக்கிட்ட போய் கற்று எல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு பிரம்மா அவருக்கு சொல்கிறார் அஸ்வலாண மகர்விஷிக்கு இந்த வழிகளை காட்டி கொடுக்குறார் அப்புறம் இந்த உபனிஷன் இன்னும் கொஞ்சம் கூட சொல்கிறது அது சொல்கிறது நீ வந்து எப்படி இந்த தியானம் பண்ணுறதுக்கு நீ எப்படி பகவான் கீதாலே சொல்கிற அதே மாதிரி இன்னும் நிமிஷத்துக்கும் நீ எந்த மாதிரி இடத்துல உட்காந்துக்கணும் நீ உட்காந்துக்கிற இடத்துல ரொம்ப சத்தம் இருக்கக்கூடாது நீ இப்படி இப்படி அசின் உட்காந்துக்கூடாது நீ ஒரே மாதிரி உட்காந்துக்கணும் உன் மனசு ஒரு இதில் இருக்கணும் அந்த மாதிரி அந்த அந்த வழிகளெல்லாம் எப்படி தியானம் பண்ணுறது வழிகளையும் அவர் சொல்கிறார் அப்புறம் முதல்ல சகுள பிரம்மை தியானம் பண்ணு குணங்கள் இருக்கிற பிரம்மா இந்த தியானம் பண்ணு அதிலேருந்து முல்லை முள்ள முள்ள உன் மனசை கடைஞ்சி மாதிரி ஆயிட்டு நீ வந்து நிர்குணமான பிரம்மனை பண்ணுற அப்போது உன் மனசில் என்ன தோணும் உன் மனசில் தோணும் இந்த உலகமெல்லாம் வியாபிச்சிருக்கேன் அதில் நானும் ஒத்தன் அண்ட் அந்த உலகமெல்லாம் என் கிட்டக்கிட்டே இருக்கு நான் அந்த உலகம் அந்த உலகம்தான் நான் அதாவது நான் வேற அது வேற இல்லை நானும் அந்த பிரம்மன் தான் அப்படிங்கிற புத்தி அத்வைத பாவம் சில உபாசனைகளையும் இந்த உபநிஷத் சொல்கிற சிவ உபாசனை சிவனை ஆ உமாவோட கூடிய சிவனை தியானம் பண்ணு சதருத் திலியம் படி இதெல்லாம் படித்து அண்ணாட்ட நீ இந்த நீ கேட்டையே அதுக்கு நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரம்மா அஸ்வலா என்னருக்கு இதை சுட்டிக் அவர் மோட்சத்துக்கு போகிற வழியை சொல்லிக் கொடுத்துருக்கோம் இதுக்கு கைவல்லிய உபனிஷத் அப்படின்னுட்டு பேர் இந்த கை உபநிஷத்துக்கு எனக்கு சொல்றதுக்கு ஒரு இது கொடுத்த சுவாமிஜி எல்லாருக்கும் எல்லாருக்கும் நான் என்னோடய சார்ந்த நமஸ்காரங்களை சொல்கிறேன் இந்த உபநிஷத்தை எப்படி முடியறதோ அதையும் அதையும் நம்ம சொல்லணும் இந்த ஒரு ஒரு உபநிஷத்துக்கும் உங்களுக்கு ஒரு சாந்தி பாட்டம் இந்த உபிஷத்துக்கும் ஒரு சாந்தி பாட்டம் இருக்கிறது ரொம்ப அழகான சாந்தி பாட்டம் வருது அதில் நாங்கள் பகவானை பிரார்த்தனை பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் என் கண்களால் நான் நல்லதையே பார்க்கட்டும் என் காதிகளால் நான் நல்லதையே கேட்கட்டும் பத்ரம் கண்ணியது பத்ரம் அக்ஷபி வச்சா நாங்கள் எங்கள் கண்களால் நல்லதையே பார்க்கட்டும் எங்கள் காதலால் நல்லதையே கேட்கட்டும் எங்களுக்கு பகவான் எத்தனை ஆயுஸ் வச்சுருக்கானோ தெரியாது அந்த ஆயுசெல்லாம் நாங்கள் நல்ல உடம்போட ஸ்திரமான அங்கங்களோட இருக்கிறதுக்கு யாராவது பிரார்த்தனை பண்ணுறது இருந்ததோ இருக்க விஷயத்தில் சூரிய பகவானை தேஜஸ்வி உலகத்தையெல்லாம் தட்டி எழுப்புகிற பகவான் அவர்களும் வாக்கு அதிபதி ப்ரஹஸ்பதி நல்ல வாக்கையே சொல்கிறது அவரையும் கருட பகவான் அவர் திரை அவர் மூன்று ஒரு நூறு வேதங்களுக்கும் அதிபதியவர் அவர் அவரையும் இந்திரனையும் நம்ம இந்திரியங்களெல்லாம் நல்லா வேலை பண்ணணும் அதுக்கு ராஜாவாக இருக்கிற இந்திரியனையும் இந்திரனையும் பிரார்த்திக்கிறோம் நம்ம அந்த மந்திரத்தை பிரார்த்தித்து நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் எனக்கு அருட்பெருஞ்சோதி இந்த மாநில மாநாட்டில் கலந்து கொண்ட வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இந்த சொற்பொழியில் அனைவரும் கலந்து செய்திகளை கட்டுமான கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாழ்க்கைக்கு வணக்கம் நன்றி மகாதேவா போற்றி எண்ணாட்டும் மேடையில் அமர்ந்திருக்கும் சாது மகான்களுக்கும் இன இருந்து கேட்பவர்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் சேர்ந்து இறைவன் அருள் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு சிற்றுரையாக்கி சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பாதுல இந்த நான்கும் அடைந்தவர் கறிவுண்டாகும் நுழையாது நுழையும் கோடி புனித நாம் புருடனாமே ஒரு மனிதன் ஆன்மீக வழியில் வருவதற்கு சாதனம் வேண்டும் முதல் சாதனம் பூர்வஜன்ம புண்ணியம் அது தாயின் வழியாகவும் தந்தை வழியாகவும் நமக்கு ஒரு குரு கிடைத்து அதனால் நாம் அமைதி அன்பு பெரியவர்களை மதித்தல் ஒரு நல்ல குணத்தோடு இருந்து சாதனை பண்ணினால் வேதாந்தம் படித்தது கற்றது நமக்கு கிடைக்கும் அந்த சாதனம் என்பது என்ன என்றால் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்ற சிரவணத்தை கேட்டு அதனை மனநம் பண்ணுவதென்று மனப்பாடம் பண்ணுவதல்ல நாம் எப்போதும் அந்த சிரவணம் பண்ணிய சாஸ்திரத்தை சிந்தித்து கொண்டு இதழ் படி நான் இருக்க வேண்டும் அதற்காக நமக்கு என்ன வேண்டும் குருவருளும் திருவருளும் கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டும் அதற்கு என்ன வேண்டும் தர்மம் தர்மமும் நம்மளுடைய குரு பக்தியும் தேசபக்தியும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒரு தாயின் நாம் பிள்ளைகள் நம் தாயை எப்படி போட்டுகின்றோமோ அதன் மாதிரி நம்ம தேசபக்தியையும் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் இந்த வேதாந்தத்தின் கருத்து நமக்குள்ளே வேலை செய்யும் அந்த மாதிரி சாதனம் சம்பாதித்து இப்போது ஒரு ப்ளஸ் டூ படித்தால் நான் டாக்டர் என்று சொல்ல முடியுமா யாராவது நான் ப்ளஸ் டூ படிச்சுட்டு நான் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் அப்படி சொல்ல முடியுமா முடியாது அதுக்கு என்ன பண்ண வேண்டும் எம்பிபிஎஸ் என்ற பட்டத்தை வாங்க வேண்டும் அதே போல் வேதாந்தம் படித்தால் ஒரு சரியான குருவுக்கிட்டன் வேதாந்தம் படித்து அதன்படி நடந்து அதை நல்முறையில் படித்து நாமும் நான் பேரை உண்டாக்க வேண்டும் அப்போதான் இன்னும் கூட்டம் நிறையும் ஒவ்வொரு குருமார்களும் ஒரு நாலு சிஷியர் பத்து சிஷியர்களை உருவாக்கினால் நாம் இந்திய நாட்டின் பெருமை இன்னும் சிறந்ததாக முடியும் இன்னும் சாதுக்கள் ரொம்ப சாது தரிசனம் சாப விமோசனம் அதுக்காக சாதுக்களுடைய தரிசனத்தால் நாம் முன்னேற முடியும் அந்த சாதனத்தை எப்படி கற்பிக்க வேண்டும் என்றால் நாம் எப்போதும் சாதுக்களுடனும் சற்சங்கத்துடனும் இணைந்து கொண்டே இருக்க வேண்டும் சச்சங்கத்தே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம் நிர்மோகத்தே நிச்சல தத்துவம் நிச்சல தத்தே ஜீவன்முர்த்தி ஜீவன்முத்தி அடைவதற்கு சாதனம் என்பது என்ன சாதனம் என்ன ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையும் சச்சங்கம் படித்தால் எப்படி வரும் விடைவிடா விசாதத்தால் வரும் இந்த நானும் அதனால் நாம் எப்பொழுதும் இந்த சற்சங்கத்தை விடாமல் பயின்று குருமார்களோடு இருந்து நம் தேசத்துக்காகவும் நம் நாட்டுக்காகவும் வேதாந்தத்தை பயின்று பல மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து நாம் தபஸ் செய்து நல்லபடியாக நாம் இந்த வேதாந்த பாடங்களை போதிக்க வேண்டும் என்று இதன் இது மேல் என்னால் பேச தெரியாது இருப்போம் ஓம் நன்றி என்னும்ண்டு சனாதனமா பரபிரம்ம தீரத்தின் கண் சகசமதாய சத்குருவே பிராசம் பெற்று விளங்கும்கையான மாநில மகாநாட்டில் கலந்து கொண்ட அனைவருடைய திருவடி பாதங்களுக்கும் என்னுடைய மனமாக இருந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நானும் எனது குருவும் என்ற பதத்தில் என்னுடைய குருவாக காணிக்கையாக அவர் கொடுத்த மகா வாக்கியங்களை இங்கு உங்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன் இவன் அதிகாரி ஆனால் இந்திரியங்களாலும் போன தெய்வங்களாலும் போன பௌதீகங்களாலும் தவண மூன்றடைந்து வெயில் சரித்திடா குடுபோல வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதிரினானே ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய மும்முச்சுவாகிய அனைவருக்கும் சகலவிதமான இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் அதில் தவனங்கிறது தன ஏடனை புத்திரை ஏடனை தார ஏடனை இந்த மூன்று ஏடனைகளை விட்டு அப்படியா தான் ஆணவின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் காணவர்கள் வளையில் பட்டு கைத்தட்டி ஓடும் போல் போனவன் வெருங்கையோடு போவாத வண்ணம் ஞான சத்துருவை கண்டு நன்றாக விளங்கினான் எப்படி மாசி பங்குடி வெயிலில் ஒரு பாறைமேல் கிடைக்கும் குழுவானது வெயில் சகிக்க முடியாமல் நிலையில அதிக குடிக்குமோ அதுபோல இந்த சம்சார பந்தம் என்கிற சுழற்சியில் அடைபட்டு கிடைக்கின்றவன் எப்படி ஒரு காட்டில் ஒரு மானானது வேடவனுடைய வலையில் சிக்காமல் தப்பி ஓடுது அதுபோல தான் இங்கே ஓடி வந்து நம்ம எல்லாரும் வேட்டையோடு வந்து உட்கார்ந்துருக்கிறோம் அப்படிப்பட்ட சீடன் போகிறான் பெருங்கையோட பக்கம் ஓடுறான் கை பெருங்கையோட தான் போறான் ஓடுறான் ஓடுறான் ஓடி போய் சின்னமாக்க இணங்கிய குருவை என்னை லட்சியத்தில் வேண்டுகிறான் அவர் எப்படி ஈர்க்கிறாரு போய் நம்ம நானும் உங்களை போலதான் வந்து உட்கார்ந்தேன் அப்படியே ஒரு பார்வையில அவர் என்னை ஈர்த்து கொண்ட ஈர்த்த என்னுடைய ஐயன் அப்ப போய் சொல்றான் சாமி சாதணே என்ன பாங்கிட்டு இருந்தேன் வாக்கார்கிறாரு சொன்னபடி கேட்டா நட பறவை போல தன்னகம் கருதி தடவி தன்னதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன் நீ சொன்னபடி கேட்டால்தான் தொடர்பாக தலைங்கிறார் சரி சாமி சொன்ன நீ சொன்னபடி தான் கேட்குறேன் படத்துக்கு பருவியா வர்றேங்க சாமி சொல்கிறத கேட்குற கேட்குறேங்க சாமி சரி அப்படிப்பட்ட குரு வந்து அவருக்குரிய சீடனை அவர் தான் ரட்சித்து அவர் தான் என்னை ஈர்த்து கொண்டார் இந்த ஊர் நான் இந்த அம்மாவுக்கு நான் பிள்ளை இந்த அப்பாவுக்கு நான் பிள்ளை இந்த கணவருக்கு நான் மனைவி இந்த பிள்ளைகளுக்கு நான் தாய் என்று சொல்லுவதை விட அப்பா என்ன குரு பழனியப்பா ஞான பழனியப்பா அப்பேற்பட்ட குருவுக்கு நான் சீடனாகி நினைக்கிறதுக்கு நான் ரொம்ப திரும்பப்படுறேன் அப்படி எப்படி மீனானது தன்னுடைய பார்வையில் இருந்து முட்டையை குஞ்சாக்குவது போலையும் ஒரு ஆமையானது முட்டையை கரை கரையில் வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள போயிடும் அப்படிதான் பிள்ளைகளை எல்லாம் இந்த காலத்தில் காலேஜ் போகிறவங்க பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு போறாங்க என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு அப்படி போகிறவங்கிற மாதிரி இந்த குரு சொல்கிறாரு பாவம் ரொம்ப சசார பந்தத்தில் பார்த்து அழுந்து திருப்பியை கிடக்குறேன் வேண்டாம் பிறவே வேண்டாம் நான் உனையும் கரைய தெரியும் நீ ஒரு கருப்பையில் நீ போய் இருக்கக்கூடாது இந்த கருப்பை எப்படி இருக்குதுன்னு தெரியுமா அங்கே ஏன்னா ஏசி இருக்குதா இல்லை நான் குளிர்சாதனை பண்ணியிருக்கேன் புழு குழு அந்த ஜீவியம் போய் அது அங்கே இருக்கிற உதிரத்தினுடைய வெப்பம் ரெண்டாயிரம் டிகிரிக்கு மேலே உள்ளது அந்த குழந்தை தாங்க முடியாமல் இப்படி இடிக்கும் இப்போ டாக்டர்லாம் வச்சுட்டு பார்க்குறாங்க குழந்தை நல்லா குடிக்குது அது குழந்தை நல்லா இருக்கிறது எப்படா வெளியே வருவேன் வெளியே வருவேன் அப்படிப்பட்டவன இனி ஒரு கைப்பருக்கு போகாம இருக்கிறதுக்கு உபாயி சொன்னார் தொடர்பவன் தொலையும் என்று சொன்னது கேட்ட போதே தடமி நான் சரீரம் கூர்ந்து உள்ளாரி அன்பும் வடரும் வண்புணரும் சொல்வான் சொல் சாமி அப்படியா சாமி இவன் மலர்ச்சி வந்துருது வந்துட்டு நீ சொன்னா அது பின்னாடி வரும் மனது வேகமான சுபாக அது பின்னாடியே வரும் இப்போ முன்னாடி அந்த நாள் அது தெரியாதப்பே ஆகிதான் அப்புறம் சொல்றான் வந்துடுது ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருந்தேன் முதல்ல பயந்து குரு தூக்கி மடியில் வைக்காததுமே இவனுக்கு ஒரு ஆனந்தம் வந்துடுது எங்க என்னுடைய தந்தை ஆனால் ஒன்று நீ எனக்கு செய்யும் அப்படிப்பட்ட இந்த ஜீவன் மட்டுமல்ல சகோதரர்கள் அனைவருக்கும் பிறவி பிணி என்கிற நோயை நீக்கி இங்குள்ள அனைவரும் பிறவான அடைய வேண்டும் எனது குருவிற்கு இந்த பொன்மொழிகளை பல காணிக்கையாக செலுத்தி உடன் நான் அமைதி விடுகிறேன் உணர்வு பூர்வமாக பழனி பிரசாமியினுடைய தேவா சத்குருநாத் மகாராஜி கே ஜெய் பெரும் கருணை அரு பெரும் ஜோதி குரு என்னுடைய அறிவினாலே முடிமே ஆக்கேன் என்னுடைய நீயும் நானும் ஏகமென ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அதிகாலை ஹார்மனியிலிருந்து இந்த கைகொழிய நான்காவது மாநில மாநாடு மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கைகொழிய கேரளம் பாண்டிச்சேரி மற்றும் நமது தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கும் அதிகாரிகளுக்கும் அப்பியாசிகளுக்கும் மும்மூச்சுகளும் ஆகிய ஆ மையப்பர்கள் அனைவருக்கும் காலையிலிருந்து இந்த மேடையிலே தோன்றி நமக்கெல்லாம் அருளரை ஆட்சி அமர்ந்திருக்கும் குருமார்களுக்கும் நமக்கெல்லாம் நல்ல பல கருத்துக்களை சொல்லி சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் சான்று பெருமக்களுக்கும் எனது பணிவான அன்பு வணக்கங்கள் கொங்குமண்டலமாக கோவை பொள்ளாச்சி உடுமலை பகுதிகளில் எண்ணூற்றுக்கணக்கான மகான்களும் ஞானிகளும் சிஸ்ட புருஷர்களும் தோன்றி மறைந்து சமாதியாக சமாதியாகியிருக்கின்றார்கள் எனவே இந்த கொங்கு மண்டலத்தை தமிழகத்தின் ஞானபூமி என்று கூட சொல்வதற்கு ஏதுவாக இருக்கின்றது இந்த வருடம் இந்த நான்காவது மாநில மாநாடு பொள்ளாச்சியில் கொண்டாடப்பட்டிருப்பது இந்த ஞானபின்மையான குங்கு மண்டலத்திற்கு சிகரம் அமைத்தால் போல் பெருமைக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயம் மிகையாகாது ஏனென்று கேட்டால் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் ஞானிகளும் குருமார்களும் இங்கே வருகைந்து இந்த விழாவினை சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த மண்டலத்துக்கு அது பெருமைதான் ஒவ்வொரு வருடமும் இந்த கைவள்ளிய மாநாட்டை நாம் மிக சிறத்தோடும் சிறப்பாகவும் நாம் கொண்டாடிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு மூல காரணமாக நமது குருமார்கள் நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டிருக்கும் குருமார்களாவார்கள் அந்த குருமார்களை பற்றி சற்று நேரம் சிந்தித்திருப்பது இந்த நேரத்திலே மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையிலே கைவல்லியம் ஞானப் பெருநூலின் எாவது கவி எனவும் எனக்கு நினைவுக்கு வருகின்றது அன்னதன் சிசுவை ஐயன் ஆமைமேன் பரவி போல தன்னகம் கருதி நோக்கித் தடவிச் சன்னது இருத்தி உன்னதை பிறவி சொல்வேன் சொன்னது கேட்பாயின் தொடர்புகும் தொலையும் என்பது தாண்டவய சொன்ன கவி ஒவ்வொரு பிறவியிலும் நமது பிறவிக்கு காரணமாக இருப்பவர்கள் நம் தாய் தந்தையர்கள் இது எல்லோருக்கும் நன்கு தெரியும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் ஒவ்வொரு பிறவியிலும் நமது பிறவாமைக்கு காரணமாக இருப்பவர்கள் நமது குறுமார்கள் அவர்கள்தான் நமக்கு நம் பிறவியை அறுப்பதற்கும் காரணமாக இருக்கின்றார்கள் இப்படி பிறவியை அறுப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் இருக்கும் அந்த குருமார்கள் நம்மை எப்படியெல்லாம் ஆட்கொள்ளுகிறார்கள் ஒன்று விசார மார்க்கமாகவும் மற்றொன்று விருத்தி மார்க்கமாகவும் அதை ஆட்கொள்கிறார்கள் கடைஞ்ச மார்க்கம் என்றால் நமக்குள்ளே இருக்கும் அறிவை தோண்டி அதனை பயன்படுத்தியே ஆராய்ந்து அறிய செய்வது என்பது விசார மார்க்கம் விருத்தி மார்க்கம் என்பது கழிக்கப்பட வேண்டியதை விட்டுவிடுவதும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியதை எடுத்துக் கொள்வதுமாகும் அப்படி கழிக்கப்பட வேண்டியது யார் இன்றைக்கு நாம் இந்த தத்துவ மார்க்கத்திலே வந்து ஒரு உடனாகிவிட்டது இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன பெருமைப்பட்டு கொள்கிறோம் ஒவ்வொருவருவர் ஒவ்வொருவரும் தன்னை சுய பரீட்சைக்கு ஆட்பட்டு கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் அகந்தை மமதை ஆசை கோபம் லோபம் மோகம் பொறாமை இந்த ஆறு பகை உணர்வுகள்தான் நம்மை ஆட்டி பணக்கின்றன இவைகள் எவை நம்மை விட்டு விலகி இருக்கின்றது எவை எல்லாம் நம்மை விட்டு விலகவில்லை என்று நம்மை நாமே சுயமாக பரீட்சித்து பார்த்துக் கொள்ள வேண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு பண்பு பாசம் கருணை எளிமை அடக்கம் பொறுமை மன்னிப்பு சாந்தம் சகிப்புத்தன்மை இவைகள் எவை நம்ம சேர்ந்திருக்கின்றது இப்பொழுது எவை சேர்க்கப்படவில்லை சேர்த்துக் கொள்ள வேண்டும் இரண்டு ஆண்டுகள் மூன்றாண்டுகள் இருப்பது பெரிது அதனையும் பெரிது சுய பரிச்சல் எவ்வளவுதான் ஒருவனுக்கு கடவுளின் கருமை இருந்தாலும் அவன் செய்த கருமாமணைகள் அவனை துரத்தி துரத்தி சென்மாந்திரங்களாக காக்கும் அவன் கடலுக்கு அடியில் சென்று ஒளிந்து மறைந்து பதுக்கி வாழ்ந்தாலும் அவனை விடாத சர்ப்பூபம் எடுத்து அவனை படம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட அசுரத்தன்மை வாழ்ந்த அந்த சக்தியை சக்தியிடமிருந்து நம்மை விளக்கி விடுவதற்கு ஒரே ஒருவர் அவர்தான் இருக்கின்றார் அவர்தான் குரு அவரால் மட்டுமே நம்மை அதில் இருந்து காப்பாற்ற முடியும் என்பது சாட்சா உண்மை என்று நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது சரி ஒரு குருவானவர் தன்னிடம் தன்னை நாடி வரும் சீதனை எப்படியெல்லாம் ார் என்று பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்போம் ஒ திச்சை இரண்டு நயனைத் திச்சை என்று சொல்லப்படுகிறது மூன்றாவதாக ஸ்பரிசித்தை சொல்லப்படுகிறது மானசத் திச்சை என்றால் நாடி வரும் சீடனின் மனதை உணர்ந்து அறிந்து அவன் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கிறது அவன் மனதை ஆட்கொள்கிறார் இதற்கு ஒரு உதாரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது தந்தை சந்திர அவர்களும் கோடிட்டு சற்று காமித்தார்கள் விளக்கமாக சொல்லப்படவில்லை கடலுக்குள் வாழும் ஆமை பக்குவும் அடைந்ததும் வெளியே வந்து கரைக்கு சென்று மணற்பரப்பிலே தன் சிறுமிய கால்களால் சற்று குழியை தோன்றி அதனுள்ள முட்டையை இட்டு அதை அந்த மணலை வைத்து மூடிவிட்டு பிறகு தன் பசிக்கு இறை தேடி கடலுக்கு சென்று விடுகிறது அப்படி கடலுக்கு சென்ற அந்த ஆமையை கடலில் அலைமோதிக்கொண்டிருக்கும் அலைகள் அடித்து சென்று விடுகிறது நடுக்கடலுக்குள் நடுக்கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டாலும் அந்த ஆமை என்ன எண்ணிக்கொண்டே இருக்குமா மனதில் தான் கரையில் முட்டை முட்டைகள் என்று அணைகளின் வேகங்களே அந்த முட்டைகள் குஞ்சுகளாக பொறிக்கப்பட்டு விடுகின்றன குஞ்சுகளாக பொறிக்கப்பட்டு விடுகின்றன இதுக்கு உதாரணமாக எடுத்துச் சொல்லப்படுகிறது து அடுத்தது நயனத்தீச்சை நயனத்தீச்சை என்றால் தன்னை வரும் நாடி வரும் சீதனை பார்வையில் இருந்தே இவன் இப்படிப்பட்டவன் என்று உணர்ந்து அறிந்து அமளையாட்கொள்வன் இதற்கு உதாரணமாக மீன்கள் தண்ணீருக்குள் தாங்கள் ட்ட முட்டைகளை கண் சிமிட்டாமல் பார்த்துக்கொண்டே இருக்குமா நாம் பார்த்திருப்போம் நீர்நிலைகளை சிறு கொடி போல சிறு சிறு முட்டுகளாக நிதந்து கொண்டிருக்கும் அந்த மின் முட்டைகள் ஏன் பார்த்துக்கொண்டிருக்கின்றது என்றால் கடலில் வாழும் ஜீவராசிகள் ஒன்றை ஒன்று விழுங்கி உயிர் வாழ்பவை அதனால் தான் ஈட்ட முட்டைகளுக்கு மற்ற ஜீவராசிகளால் தீங்கி வந்திடக்கூடாதே என்பதற்காக அந்த மீன்கள் அந்த முட்டைகளை கண் கொட்டாமல் பார்த்துக்கொண்டே இருக்குமாம் அப்படி பார்த்து அந்த பார்வையின் தீட்சண்யம் தீட்சண்யமான பார்வையினால் அந்த தீட்சண்யத்தினால் அந்த முட்டைகள் குஞ்சுகளாக பொறிக்கப்பட்டு விடுகின்றன இது நயன தீர்ச்சைக்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது அடுத்து பரிசீச்சை என்று சொல்லப்படுகிறது பரிசீச்சையிலே குரு சிசியனை சிசியன் தலையில் வைத்து ஸ்பரிசித்து பறவைகள்ட்டைகளை அடைகாத்து தன் இறகுகளால் தழுவி சூடேற்றி குஞ்சுளாக்குகின்றன இப்படி குருமார்கள் ஆமைபோல் மனத்தினாலும் மீன்களைபோல் போல் பார்வையினாலும் பறவைகளைப் போல் நம்மைத்து ஒருவனை ரச்சித்து ஆட்கொள்ளப்படுவதால் அவனை பின்தொடுத்து வரும் ஜென்மாந்திரமாக பின்தொடுத்து வரும் பாவமுன்னீங்கள் நசுக்கப்பட்டு விடுகின்றன பிறவி என்னும் நீங்க நீக்கப்படுகின்றன மேலே சொன்ன கவிக்கு அர்த்தமாகும் காலையில் சுவாமி சைத்தன்யா அவர்கள் பேசும்போது சைத்தன்யா சுவாமி அவர்கள் பேசும்போது அறிவை பற்றி விளக்கமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் செயல்பாடு அறிவு நம்மிடமுள்ள அறிவு பொருள்களின் மூலமாகவும் விசயப் பொருள்கள் என்றால் என்ன இப்பொழுதெல்லாம் கடவுளின் மேல் இருக்கும் விருப்பம் குறைந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகளின் மேல் உள்ள விருப்பம் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது அதுதான் விசயப்பொருட்கள் நம்முடைய உள்ள அறிவு இப்படி விசயப்பொருள்கள் மூலமாகவும் தேகத்தின் மூலமாகவும் மனதின் மூலமாகவும் புலன்களின் மூலமாகவும் ஜீனின் மூலமாக செலவாகிக் கொண்டிருக்கின்றது ஆம் நம்மிடமுள்ள வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வீணடிக்க வீணடிக்கப்பட்டிருக்கும் இந்த அறிவை தடுத்து நிறுத்தி அதை ஓங்காரத்துடன் நினைத்து சாட்சியாக்கி சத்து சித்து சுரூபமாக மாற்றுவதற்க சச்சந்தங்களும் பயிற்சிகளும் உபதேசங்களும் ஆகும் எனக்குள் இருக்கும் கடவுள் எங்கும் நிறைந்திருக்கின்றார் என்பதுதான் ஞானம் நமக்குள் தேடினால் புலப்படுவது ஞானம் ஆனால் அகப்படுவது என்பதோ நிச்சயமாக சாட்சி குருமார்களையோ இறைவனையோ நான் பிரார்த்தனை செய்யும் போது நாம் பிரவாமை கேட்டுத்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பிரவாமையை கேட்டு முதலில் அந்த குருவையோ அந்த இறைவனையோ நம் உள்ளத்திற்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் அதற்கு பெயர் என்ன தெரியுமா அன்பு சிறை இறைவனை நம் உள்ளத்துக்குள் கொண்டு வந்து விடுவது அன்பு சிறையாகும் ஏனென்றால் பிரபாமை கேட்பவருக்குத்தான் முதலில் செய்தி சாிக்கின்றார் குருவோ அல்லது கடவுள குரு வேறல்ல கடவுள் வேறல்ல குருவே கடவுள் கடவுளே குரு நம் உள்ளத்துக்குள் அப்படி கொண்டு வந்து விட்டால் உள்ளத்துக்குள் கொண்டு வந்து விட்டால் கடவுள் நம் சிறைக்குள் கொண்டு வந்து விட்டால் நம் மனதுக்குள் கொண்டு வந்து விட்டால் மது நாம் என்ன வேணாலும் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அல்லவா அதற்காக காரோ பங்களாவோ ஃப்ளைட்டோ ஹெலிகாப்டரோ கேட்க வேண்டியதல்ல நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது யாது தெரியுமா ஞானம் ஞானம் ஒன்றே நம்மை கடைந்தேற்றக்கூடியது என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வழிவாக்கிறேன் வணக்கம் ஹரியோம் உலனும் யானையும் தாமுடா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அருகிலா விளையாட்களை அண்ணாவற்றே ஷரண் நாவலே என கரும்புக்குள்னிப்போ நரம்புக்குள் உணர்வாக தமிழே என வார்த்தை தமிழ்த்து வளர்ந்து தமிழ் வேந்தன் கம்பன் அடிவட்டி நம் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் பன்னீப்ப சுவாமியின் அருளாசி நிறைந்த இச்சபை வீட்டிற்கும் நாணவான்களுக்கும் கருத்துக்கு நாண வழியே என ஈடுபடித்து வருவேன் தாய் வந்தேன் சகோதரிகளுக்கும் காட்டிலே சிறையடித்து கவிதை பாடிக்கொண்டிருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க்கை மத சிங்கங்களிலும் இல்லை நம் வாழ்க்கை நம் எண்ணங்களில்தான் நம் வாழ்க்கை மலர்கின்றது இதுபோல தத்துவ விசாரத்திலே ஞானசாய் கூட்டத்திலே கலரும் போது நற்கிலே நம் மனம் மலர்கின்றது நம் பணியப்ப சத்குரு சுவாமியுடன் ஒருவர் அவராலே க கவளிக்கப்பட்ட நான் ஒரு சின்னஞ்சீர்க்கு முதன் முதலில் ஒரு முப்பது வருடம் அப்பொழுதெல்லாம் தொலைபேசியோ ஃபோன் போட்டால் அவன் கடைத்துக்கு ஒரு மணி நேரம் பார்க்கும் இந்த மாதிரி மொபைலோ எதுன்னு கிடையாது நான் திருப்பூர்லேருந்து வரணும் அம்மா வீட்டுக்கு வரணும் அப்படின்னா ஃபோன் பண்ணனும் அவங்க ஊரில் இருக்கிறாங்களே இல்லைன்னு தெரியும் தெரிஞ்சு வரது விடியின் கிழமோ வர முடியாது ஆனால் சனிக்கிழம தோ நம்ம கண்டிப்பாக தடுக்கலான சபையில நம்ம சாமி படம் கேட்க வருவார் அதை அதே நான் வந்தால் முதல்ல அங்கே பார்த்துக்கலாம் இப்படி ஏதோ என்னோடய போயிட்டு இருந்தது ஒரு முப்பது வருடத்துக்கு முன்னாடி முதல் சனி சனிக்கிழம வந்தானா சாமி திருப்பி அந்த முடிச்சு நாலு மணி வரைக்கும் பண்ணிட்டு திருப்பி போற வாய்ப்பு நினைக்கிறேன் மெய்யாக தோறிவிடும் உலக வாழ்வனைக்கும் பொய்யாக தோன்றாத போது குறிப்பிடுகிறார் அது போலத்தான் எல்லாருமே நினைவோடு உலகம் தோன்றும் நினைவெட்டு நோக்கினால் நம்மையே நமக்கு கடவுள் சொல்லவும் தோன்றும் யாருக்கு எவ்வளவு தோன்றுமோ அவ்வளவு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த நானசவை வந்த இந்த சத்குருவின் அருளாய நம்மள நாணயத்துக்கு மோட்சத்துக்கு கண்டிப்பாக வழியில் வேளாந்தகை மிகச் சிறப்பாக எடுத்துரைப்பார் நம்ம ரிபு கீதை பற்றி கைவையின் போன்ற இலக்கை அடைய முடியும் அந்த தேடையே ஒரு தெளிவந்த பெரியவர்கள் என்ன பாருங்கன்னா ஒரு விவேகம் வாங்க விவேகம் என்று எதையும் அடைய முடியாது ஆனா அந்த விவேகம் பிறகு அதுக்கு ஒரு வைராகியம் வேணும் ஒரு தீவிர முயற்சி வேணும் சொந்த முயற்சி வேணும் விவேகமும் வைராகியம் ஆன்மீகத்தை அடைய கண்கள் அப்படின்ற நம்ம ஆதிசங்கர் அவர்கள் பறவைக்கு எப்படியோ விவே இரல் இயற்கைகள் போன்றதான் அந்த விவேகமும் வைராகியமும் நம்ம இந்த சாதனைக்கு முக்கியமாக இந்த ரெண்டு இடத்துக்கு தான் நமக்கு போதும் சாதனையும் செய்யணும் அதை செய்ய விவேகம் வேணும் அதை தீவிரமா பயிற்சி பண்ண அந்த வேணும் அதுதான் நம்ம குரு நமக்கு கற்றுக் கொடுத்தது நம்ம ரிபு முனிவரை சொல்லு ரிபு முனிவர் வந்து நம்ம தன்னோட மாணாக்கன் சின்ன கதர் தன்னோட மாணாக்கனோட பயிற்சியும் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அவரோட கிராமத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மாணாக்கன் வந்து மிதாங்கன் மிதாகன் வந்து மாடியிலிருந்து ஒரு ராஜ்யமான உற்சாகமாக கவனிச்சு கொண்டுருக்கிறாரு அப்போ முனிவர் போய் மார்படத்தில் போகிறாரு போய் என்ப்பா என்னப்பா கவனிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார் இல்லை ராஜா ராஜ வந்து ராஜபவனியை உற்சாகமாக ஆனந்தமாக வந்துட்டு அவரை நான் கவனிச்சுட்டு இருக்கிறாரு யாருப்பா இருக்கிறாங்க அங்கே அரசர் வந்து யான் மேலே ஊர்வரமாக வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு யார் அரசர் யார் யானை மேலே உட்கார்ந்துக்கிற ஒரு அரசர் கீழே இருக்கிறது யானை அப்படிங்கிறேன் போக யானை தெரிஞ்சது அரசர் தெரிஞ்சுது ஆனால் நீ மேலே பிள்ளைன்னு சொன்னீங்க அதுதான் எனக்கு புரியல அப்படிங்கிறார் அப்படி புரியலைங்கிறது இப்போ கோமிச்சு மேலே கீழே புரியலையா அப்படிங்கிற கும்மிங்க அப்படிங்கிற அவங்க முழுக்கிற கும்மி சொல்லி இவரு மேலே ஏறிக்கா பையன் மாணக்கன் மேலே ஏற்காது இப்போ புரிஞ்சால் கடை கேட்ட இந்த மாதிரி வந்துக்கிற உடனே ஒரு பழியில் ஒரு முன்னிலை குரு அவருக்காவே கீழே புரிஞ்சு அவரை நல்விப்படுத்துறதுக்கா இப்ப நானே நடுத்திக்கிறேன் தெரிஞ்சு உடனே நீ நான் பிரம்ம காண்பனை பிரம்ம்தான் ஒரு நிமிடத்துல அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதுதான் அந்த குரு நம் மாணவன் ஒவ்வொருத்தரும் அந்த நானு மரம் கத்துக்களை ஊங்கி ஒவ்வொரு நாளும் எல்லாரும் எல்லாருமே பல்லாண்டு நலத்தோட உடல் நலமும் மன வளைவும் நீரூலி வாழ்ந்து ஒவ்வொரு நாள் நம் மன வளைவும் மெய்வலியும் மிகுந்து வயதை நூறு பூக என வேண்டிய அனைவருக்கும் சிறந்தாக்கி வாழ்த்து வரவில்லை நன்றி வணக்கம் மிகவும் வைக்கிறது நமபாபரேவருநராஜம் பரமசுகம் கேவலம் ஞானமூர் ீதம் ககனசதுசம் தத்வத் நித்யம் விமலமீ சாட்சி பாவாதீதம் திரிகுணரகிதம் ஹரி ஓம் ஸ்ரீ குரு கிரோ நமாஹா ஹரி ஓம் பேரழிவிற்கும் வணங்குதற்கும் போற்றுவதற்கும் உரிய இங்கே அமர்ந்திருக்கின்ற கைவல்லிய நவநீதத்தின் மீது அதிகப்படியான ஈடுபாடு கொண்ட அத்துணை ஆன்ம உள்ளங்களுக்கும் உடுமலை தத்துவையான சபையின் சார்பாக எங்களுடைய முதல்கண் வணக்கங்களையும் நன்றிகளையும் உங்கள் பாதார வந்தங்களில் சமர்ப்பிக்கின்றோம் கைவல்லிய நவநீதம் படிப்பதென்பதே நம்முடைய பிறவிகள் கழித்த மிகப்பெரிய பேர் இந்த ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுபவர்கள்தான் இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்க வாய்ப்பு உண்டு நான் ஏறத்தால இரண்டாயிரத்த இரண்டாயிரம் வருடத்திலே இங்கே நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்ற அஜித் சைதன்யா சாமி அவர்களிடம் உடுமலை வைபவலட்சுமி கல்யாண மண்டபத்திலே கீதை பாடம் கேட்டேன் இரண்டாயிரத்தி ஒன்று நம்முடைய வேதாத்தாம் தான் அவர்களுடைய பாலத்தை பிரசன்னாயிருந்திருக்கோ கேட்டேன் அதுபோல சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய சீடர்களான குருவரானந்த சாமி இவர்களோடெல்லாம் இவர்களுடைய உபதேசங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள எனக்கு பெரிய வாய்ப்பு அமைத்தது இப்பொழுது இந்த இடத்தில் இருக்கிறேன் என்றால் குருமார்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டிருக்கின்றேன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் குருவனுடைய திருவுருவமே தெரிந்து கொண்டிருக்கிறது அம்மா அவர்கள் பேசுகின்ற பொழுது குருவை நினைத்து அவருடைய ஆனந்த கண்ணீரை இங்கே அவருக்கு அவருடைய பாதங்களுக்கு சமர்ப்பித்தார்கள் கைவளிய நம்ம கடைசி பாடல் கூட எத்தனை தீர்த்தங்கள் ஆடினாலும் குருவின் திருவழியிலே என்னுடைய ஆனந்த கண்ணீரை சமர்ப்பிப்பது என்னுடைய பிறவிப்பாளரின் உபாயம் என்று அங்கே கூறப்படுகிறது தன்னையும் தனக்காதார தலைவரையும் கண்டானே பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்புத் தேர்வான் உன்னை நீ அறிந்தாயில் உனக்கு ஒரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாலே ஈடு உபதேசித்தேனே என்று குரு ஒன்றும் அறியாத அறியாமையில் இருக்கின்ற சிஷியனின் கருத்தை பிடித்து அவனோடு கேள்வி பதிலாக பேசிக்கொண்டே மீண்டும் வீடு வந்து சேரும் பொழுது வீட்டு பேரை ஒரு ஞானியாக மாற்றி அற்புதமான பொக்கிசம் கைவல்ய நவநீதமாகும் நவ என்றால் புதுமை என்று அர்த்தம் நீதம் கொண்டு வரப்பட்டது ஹிருதயத்திலிருந்து எடுக்கப்பட்ட அனுபதியே நவநீதமாகும் வேதாந்தத்தில் நவநீதம் கைவல்யமே ஆகவே கேவலசிய பாவ இரண்டற்ற நிலையாக இருக்கின்ற அத்வைத கோட்பாட்டிற்கு சமஸ்கிருதத்திற்கு ஈடாக தமிழில் இருக்கின்ற ஒரே ஒரு வேதாந்த நூல் கைவல்யன் அவனீதம் மட்டுமே என்பதில் நமக்கெல்லாம் மிக்க பெருமையும் நாம் அந்த கைவல்லியன் அவனீதத்தை படித்து பார்ப்பதால் நாம் அடையும் பேரானந்தமும் மிகப்பெரியது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஆத்மா அனுபவிகள் தன்னை உணர்ந்த மகான்கள் கூட தான் அடைந்த நிலை அந்த ஆத்மஸ்வரூப நிலையை தான் சோதித்து பார்க்க கைவல்ய நவனியமே சிறந்த பொக்கிசமாக அமைந்திருக்கின்றது ரமண மகரிஷி தான் அறிந்த தன்னுடைய உணர்வு நிலையிலிருந்து தான் அடைந்த பிரம்ம நிலையை கைவளிய நவனியத்தில் பரிசோதனை செய்து பார்த்து ஆமா பிரமனிஷ்டன் என்று உறுதி உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இதை என்னுடைய குருநாதனாக இருக்கின்றீ வெங்கட்ராமன் அவர்களிடம் கட்டுரை கேட்கும் போது வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார் சங்கரம்மாள் என்கின்ற ஒரு தாயார் இருந்தார்கள் அவர்கள் சிறு வயதிலேயே பாண்டிய விவாகம் சின்ன வயதிலேயே கணவரை இழந்து அவர்கள் விதவையாக இருந்தார்கள் அவருடைய அண்ணன் வேதாந்தத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர் அவருடைய போக்கிலே அவரும் வேதாந்தத்தை தேடிக்கொண்டிருந்த பொழுது அருணாச்சலத்திலே இருந்து அங்கே ஆத்ம விதாரத்துக்காக தேர்தலை மேற்கொண்டிருந்தார்கள் அந்த வேலையிலே நிறைய பேர் தமண மகரிசீரம் சென்று வணங்குவதும் சந்தேகங்களை தெரிவதையும் கேள்விப்பட்டு தமண மகரிசியை சென்று பார்க்கிறார்கள் தமண மகரிசீரம் ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக அங்கேயே இருந்து நான் சேவையாற்ற விரும்புகிறேன் என்று கேட்கிற பொழுது அவருக்கு சமையல் அறையவே வேலை கிடைக்கிறது வெகு நாட்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர் வருகிறார்கள் செல்லுகிறார்கள் தானும் இங்கே இருக்கிறோம் எந்த விதமான சஞ்சலமும் இல்லை நிம்மதியாக இருக்கின்றோம் இருந்தாலும் நாம் இருக்கிற நிலை சரிதானா என்று அவர் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் அம்மையார் திகழ்ந்தது அந்த வேலையிலே ஒரு நாள் மகிழ்ச்சி உணவறிந்து விட்டு மெதுவாக வெளியேற வெளியே வந்து கொண்டிருக்கிற போது கதோரம் அம்மா நின்று கொண்டிருந்தார்கள் எப்படி பேசுவது தெரியவில்லை இருந்தாலும் ஐயனே எனது உள்ளேன் என்று அனந்தசென்மங்கள் ஆண்ட மையனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நன்றும் உதவிக்கோர் உதவி நாயன் செய்யுமாறு ஒன்றும் காணும் திருவடி போற்றி போற்றி என்று அவருடைய திருவடியை வணங்கி நின்றார்கள் மந்தகாசமாக மகரிஷி அவரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அம்மா எனக்கு என்ன உபகாரம் செய்ய வேண்டும் என்று நீ கேட்கிறாயே இந்த கைவைய பாடலுக்கு அடுத்த பாடலை நீ படித்தும் பார் தத்துவ பாடலத்திலே இருக்கின்ற அந்த எண்பதாவது பாடல் உனக்கு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் என்று சொல்லுகின்றார் திரும்பி மீண்டும் அவரே அந்த பாடலை பாடுகின்றார் சிட்டன் இவ்வாறு ஊற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா இடையிறுத்தி கிருப்பையோடு அருளி செய்வா துட்டமாந்தடைத்தின் மூன்றும் தொடராமல் சொல்பஞானம் லிட்டனாக இருக்கின்ற நீதே நீ செய்யும் உதவியாமே குருவுக்கு நீ செய்யும் காணிக்கை நான் என்ன உபதேசிக்கணும் அந்த நெறியிலேயே நீ நிற்பதுதான் என்று அவருக்கு அந்த பாடலின் மூலமாகவே கைவலி கைவலியத்தை அடிக்கோடிட்டு காட்டி கைவல்யத்துக்கும் பெருமை சேர்த்து ரமண மகர்ஷி அவர்கள் அந்த அந்த குறிப்பினை கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல இங்கே இருக்கின்ற குருமாயங்களுக்கு நடுவிலே இருந்து இந்த ஒரு சிறப்பு வாய்ந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த உடுமுறை தத்துவான சபை சார்பாகவும் அண்ணன் ஞானஞ்சோதி அண்ணன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் நமது என்ஆரம் அவர்கள் சார்பாகவும் மற்றும் நண்பர்கள் சார்பாகவும் அனைவரையும் பணிந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் பூர்ண மதம் பூர்ணமிதம் பூர்ண பூர்ண மதம் பூர்ணிய பூர்ணமேவசிஷே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஹரி ஓம் தேவருடே சிவனே ஜோரிங் பிறகு சமத்துவ கை வலியை மாறின மாநாட்டில் அனைத்து பெருமக்களுக்காக ஒன்று அனைத்து பெருமக்களுக்கும் எனது பாதாள வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் அதாவது புத்தி அணிவதற்கு நான்கு வழிகள் வரும் என எல்லாருக்கினுடைய நோக்கம் என்ன இருக்குன்னா எல்லோரும் புத்தி எழிவு வரும் ஜீமுக்தி அடைகளும் எதாவது கிடையாது பிரிவு பிரிவில் பேர் நீக்கம் ரெண்டாவது ஆவல் அதுக்கு என்ன வழி இருக்கின்றாலும் நான்கு வழியில் உள்ளன வழியில் இருக்கு பலவிதமான இது கருமி ஒரு வழி முதல்ல கருமத்தினால் முக்தி இரண்டாவது வரை பக்தி நாள் முக்தி மூன்றாவது லோகத்தினால் முத்தி நான்காவது ஞானத்தினால் முக்தி ஒவ்வொரு முக்தியை ஒவ்வொருத்திலையும் ஒரு ஞானியும் ஒவ்வொருத்தையும் முதல்ல ஒவ்வொரு வழியிலேயே ஆச்சிருக்காங்க ஆனால் எதிர்க்கிற மிகப்பெரிய சுலபமான ஒரு நாள் ஞானத்தினாலே எனக்கூடிய உடைய முத்தி மிகச்சிறந்த ஒரு மிகச்சிறந்த மட்டும் எளிது ஏன்னா எத்திங்கிறது ஒன்றுதான் ஆனால் எளிதான கைதுன்னு பார்த்தா ஞானத்தினாலே அழைக்கூடிய முத்தி தான் மிக மிக எழுதாது இந்த அதுக்கு அந்த கைவினை நாளையத்திலேயே அஞ்சாவது சுகமான இருக்குது அதில் அதாவது பலகோடி உடம்பு எடுத்து செய்த பாவங்களையெல்லாம் நாசமாகக்கூடிய நாட்டோடு ஞானத்திற்கே ஆத்ம ஞானம் இருக்கு இந்த ஆத்மஞானம் எப்படிங்கிறதுக்கு சொல்றது எல்லா அதாவது எல்லா இடத்தையும் நம்ம பெரியது வந்து பழகோடி ஜென்மம் எடுத்துருக்கோம் அதனுடைய அத்தனை ஜென்ம பாவை எல்லாம் நாசமாகக்கூடிய இருக்குன்னா அந்த ஆத்ம ஞானத்திற்கே உள்ளது ஒவ்வொரு மூன்று குடும்ப அதாவது சோழசை சுத்திரசேரம் இந்த மூன்று குடும்பத்தில் மன முறையில் இருபத்தி செஞ்சுகள் சரதத்துவங்கள் என்றும் சமாதியமைத்துள்ள ஆத்ம தத்துவமே சித்ததித்துவம் என்றும் மனப்பிடித்தே உற்சாக அதை வேற இந்த விசா இருபத்தி எட்டு தத்துவங்களையும் ஆத்ம இந்த இருபத்தி எட்டு தத்துவங்களையும் அதுவே நான் என்று எழுதியாது சித்த தத்துவமாக ஆத்ம அதுவே நான் இல்லாமல் அறியாமல் இருப்பதே வந்தோம் மேலே இந்த பஞ்சத்திற்கு ஏதுவாக எழுதி தேர்ச்சதும் நான் அல்ல என்றும் இந்த உடம்புகளை ஆற்றல் தற்கும் ஒன்றை நான் என்று விசாரித்து உணர்ந்த வழி முத்தி இந்த மாதிரி இந்த புத்தி எப்படி ஒரு வழி அதுபோல் ஒரு எல்லாருக்கும் புரியக்கூடிய கவி வந்து மிகப்பெரிய எரிவார்கள் சொல்றேன் அறிவுக்கு அறிவு உண்டு என்றும் அறிவிப்பை புதற்கும் ஒருக்கு அனாவகத்தை அறிவுடன் ஒரு நீ இல்லை அறிவுடன் பொறுநீ இல்லை அறிவுருடன் ஆறு ஒன்றை அணுக அதாவது இந்த பிரகாசம் எட்டு பிரகாசம் அந்த எட்டு பிரகாச அறிவியல் நம்முடைய பிரகாசம் வந்து அறிகிறது இப்பேற்பட்ட அறிவு இன்னது இந்த அறிவிக்குரிய நம்ம எப்படிங்கிற அறிவு இந்த அறிவையை நாம் இந்த விவசாயத்தும் சார்ந்த நம்ம தேடி நமக்கு இந்த மாயையும் ஏன்னா இந்த மாயை உலக கட்டுனமான உலகம் இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது மாயினால் படைக்கப்பட்டது இந்த மாயையும் மாயினால் படைக்கப்பட்ட அனைத்து திருஷ்ய பொருள்களின் அறிவுகள் எதுவும் அறிகிறார் இந்த கண்ணிலாக கண்ணிலும் உரிப்பட்ட அறிவில அறிவாலே அறிகிறார் இந்த அப்படி ஏற்பட்ட அறிவை நாங்கள் இடைவெளாக விசாரம் செய்தாரேன் எந்த பொருள் அந்த பொருளுக்கு அந்நியமாக நான் என்ன பொறுத்த அந்நியமாக அறிவுக்கு உயர் அன்றி அப்பையப்பட்ட அறிவுக்கும் வேறு அறி அந்த அறிவு அறிவுக்கு வேறு அறிவுக்கான அறிவை அப்படி அந்த அற்பட்ட அறிவியை நாம் உணர்ந்த அறிவை நித்தியில் செய்வேன் என்று கூறி இந்த விழாவிற்கு கலந்து கொண்டவர்களுக்கும் அல்லது விழாவில் கலந்து கொள்ளாமல் இருக்கொரு அத்தனை பெருமக்களுக்கும் இந்த அறிவை நான் என்ற விசாரணம் செய்து புத்திபுறுத்த முடியும் என்ற என்னுடைய குருவினின் பாதை வேண்டி அவர்களுக்கு அறிவிப்போம் சுவாமிஜி அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே சீடனாக இருந்து அந்த தத்வஞான சபை அமைவதற்கு பேர் உதவியா அது பெரும் ஜோதி என்னுடைய மனது உத்தி இந்திரிய சரீரமெல்லாம் என்னுடைய அறிவினாலே இறைவினமேயாக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் யேசனை இறங்கினேனே பிரப பிரகாசம் பெற்றுவிடங்கும் இந்த நான்காவது கவியலே மாநில மகாநாட்டிலே குரு அருளோடும் திருவருளோடும் நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது நாம் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த மாதிரி குருமார்களெல்லாம் தன்னுடைய ஆன்மீக அனுபவத்தில் பேசுவதையும் இந்த மகா சபையையும் நம் பார்ப்பதற்கு நமது கண்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த குருமார்களுடைய ஆன்மீக பேச்சுக்களை எல்லாம் கேட்பதற்கு நமது காதுகள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட புண்ணியத்தை செய்திருக்கிறவர்கள்தான் இங்கு வந்து இன்றைக்கு இதை எல்லாம் கேட்க முடியும் என்ற ஒழுதி தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் என்று தன்னுடைய மகன் எப்படி ஒரு நல்ல பேர் அடுத்தவர்கள் சொல்லி காது கேட்கப்படுகிறதோ அப்போது அந்த தாயானவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்களோ அப்பொழுது இருக்கிற மகிழ்ச்சியை இப்பொழுது நமது தாயாகிய திரு மாணிக்க தாயம்மா அவர்களையே சார் ஏனென்றால் நாங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே அலுவலுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள்தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மகாநாட்டுக்கு வந்தோ பேசியோ எங்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது படிப்பும் அதிகமாக இல்லை ஆனாலும் சுவாமி நமது பழனியப்ப சுவாமியவர்கள் வீடு வீடாக சென்று ஒவ்வொருவரையும் தன்னுடைய இல்லத்துக்கே வந்து சொல்லிக் கொடுத்து அதே மாதிரி கோடிபாளையம் சாமியிலே மாதம் ஒருமுறை மெய்ப்பொருள் ஆராய்ச்சி என்ற கூட்டத்தை கூட்டி அங்கு எல்லோரையும் வரவழைத்து எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள் பல ஜென்மங்களில் அதாவது பசு பச்சி முதலிய எல்லா பறவைகளும் கண் விழித்தவுடனே இது என் வீடு எனது குழந்தை என்ற எண்ணத்திலேயே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அதுபோல மனித பிறவிக்கு வந்த தெய்வங்களாகிய நாமும் நம் வீடு நம் குடும்பம் நம் குழந்தை என்ற எண்ணத்திலேயே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை பல ஜென்மங்களாக எடுத்தாலும் நமக்கு தீர்வதே இல்லை இந்த ஜீவன் முத்தியடைய வேண்டும் ஒரு புண்ணியத்தை தேடு வேண்டும் நமக்கு இந்த பிறவி மோட்சம் கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு சத்பிசாரம் வேண்டும் சற்சங்கம் வேண்டும் குருமார்கள் வேண்டும் சற்சங்கத்திலே சேர்ந்து குருவனுடைய அருளாலே தானால் இதை நிவர்த்தி பண்ண முடியும் பல கோயில்களை கட்டினாலும் சரி கும்பாபிஷேகங்கள் செய்தாலும் நமக்கு பிறவி மோட்சம் பிறவி முத்திகிடைக்குமாவுடைய பிறப்பு இறப்பு என்கின்ற பெரும் புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்காது அதற்காகத்தான் கைவேலியன் அவனியத நூலை நமக்காக திரு தாண்டவராய சுவாமிகள் ஆக்கி கொடுத்திருக்கின்றார் இந்த ஜீவன் பல ஜென்மங்களில் செய்த நிஷ்காம புண்ணியத்தால் நாம் சத்தங்கத்திலே சேர்ந்து மகா வாக்கிய விசாரம் செய்ததால் உடம்பு நான் இந்த உலகம் சத்தியம் என்று எண்ணிக்கொண்டிருந்த நம்மளை பார்த்து இந்த உடம்பு மாறக்கூடியது மேலும் மறையக்கூடியது ஆனால் உடம்பில் உள்ள அறிவாகிய ஆத்மாவே மாறாதது அழியாததும் கூட அப்படிப்பட்ட ஆத்மாவே நீ என்று உபதேசிப்பதை அடிக்கடி நினைத்து உணர்ந்து பழகும் அப்பியாசத்தை செய்ய என்று நமக்கு கூறியிருக்கிறார் அப்படி அத்தியாசம் செய்யும் போது அது எங்கும் நேக்க மர நிறைந்திருக்கும் பரமாத்ம ஜோதி நமது உடம்புக்குள்ளே இருக்கிறது என்றும் மனித தேகத்தில் உறைந்திருக்கிற ஜோதி ஆத்மஜோதி என்றும் இரண்டும் வேறு வேறு அல்ல வெளியே இருக்கின்ற பரமாத்ம ஜோதி நமது உடம்புக்குள்ளே ஜொலித்து கொண்டிருக்கின்ற ஆத்மஜோதி இரண்டும் வேறு வேறு அல்ல என்று கூறினார் கடலுக்குள்ளே மூழ்கி கிடக்கின்ற குடத்தின் உள்ளும் புறமும் கடல் தளத்தால் நிறைந்து இருப்பது போல நமது உடம்பிலே சத்து சுத்து ஆனந்த ஸ்வரூபமாக உள்ளதை நாம் நினைத்தும் அறிந்தும் உணர்ந்து கொண்டிருப்பதே அத்தியாசமாம் அதற்கு ஒரு கவியிலே தேகமல்லாமல் வேறே தேவியார் தானேன் என்றாய் மோகமாம் வந்து முளைத்தவன் எவன் நீ சோகமாம் கனகுதோன்றால் சுருத்தி கண்டவன் யார் நீ சொல்வாய் ஆக நீ நனைபில் என்னும் அருவிதான் ஏது சொல்வாய் என்று தத்துவ விளக்கத்தை கூறி பின் அனுபவத்தை பின் அவ்வாறு தாண்டவராய சுவாமிகள் அவ்வாறு அருகதை நினைவு கூறுவோம் நானென உடலைத்தானே நம்பினியின் அநேக ஜென்மம் ஈனராய் பெரியோராகி இருந்தவை எல்லாம் நிற்பவது காணலில் வெள்ளம் போல கண்டு சற்குருவினாலே நான் என என்னைத்தானே நம்பினே ஈடேறினேனே ஊடு வேறு துருவி வேறு அதுபோல நமது உடம்பு வேறு நமது உடம்புக்குள்ளே துடுக்கிக் கொண்டிருக்கின்ற ஆத்மஜோதி வேறு என்று அறிவினால் பிரித்து அறிந்து நமது ஆத்மாவை அறிந்து நமக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் முத்தி கிடைக்க வேண்டும் பிறவி மோட்சம் கிடைக்க வேண்டும் இனி பிறவி இல்லை என்ற எண்ணத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் எனக்கு சச்சந்த விசாரணையேதான் காரணம் என்று கூறி எனக்கு வாய்ப்பினை கொடுத்த விழா நன்றி கூறி எனது உரையை நிறைவேற்றினேன் சத்குருநாத் மகராஜி கே ஜெய் வெளிவந்த ஒன்று போற்றி போற்றி அன்மனேயப் பெரியோர்களே சாமிஜிகள் எல்லாம் ஒரு நாலு மாதமாக இந்த விழாவை சரி பண்ணுவதென்றால் விழா நடத்தினே ஒருத்தான் தெரியும் இவ்வளவு பெரிய விழாவை நடத்தி பெரிய மடாதிபதிகள் சாமிகளையெல்லாம் இங்கு வந்து நிறுத்தி இத்தனை இதுவும் இருக்க நம்ம சாமியின் பழனிசாமி உடைய குருபாகியார் புகைப்பெருமாள் சென்ற நாலாம் தேதி அறுபத்தி நாலாவது குரு நடைபெற்றது அதற்கு இங்கு சாமிகள் எல்லாம் இவ்வளவு வேலைகளையும் விட்டு அதையும் வந்து சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் என்றால் வேதானந்த சாமி அஜித் மனோகர் ஐயா தவமணி அண்ணா தங்கவேலண்ணா முத்துராஜ் அண்ணா எல்லாரும் வந்து இவ்வளவு பணிகளையும் விட்டு அந்த குருபூஜையும் கும்பாபிஷேகத்தையும் சிறப்பாக நடத்தி அத்தனை அலுவலையும் நடத்தி கொடுத்து விட்டு வந்தார்கள் அதற்கு முதற்கண் எங்களை நன்றி சொல்ல வேண்டும் அதனால் இந்த ரெடியாரூர் பழனிசாமி எங்களுக்கு கொடுத்துட்டு போன பணியே அதுதான் இதுவரைக்கும் குருபூஜையெல்லாம் நாங்கள் செய்தோம் இப்பொழுது அந்த திருவோண நட்சத்திரத்தில் அன்னைக்கு அந்த குருவியை போய் நடத்துங்கள் நீங்கள்லாம் எப்படின்னு சொன்னார் அதை இந்த அறுபத்தி நாலு வருஷமாக சிறந்த சிறப்பமாக நடைபெற்றது அதனால் அதை பற்றி பெருமைப்படுகிறோம் இப்படி நாலாவது கைவல்லிய மாநாட்டில் எங்கள் சாமிஜிகளை எல்லாம் பார்க்கும்போது கண்ணினா திருவிழா பொலிவு கண்டார்கள் உண்மையானது என் உலகர் முன் வருகின்ற இந்த காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு ஆனந்தம் அடைகிறேன் என்று சொல்லி பெரிய ஆனந்தக் கழிப்பினால் அகிழ்ச்சி கொள்கிறேன் என்று வேதானந்த ஐயா அவர்களுக்கு வணக்கம் விடை நன்றி மகாராஜி ஜெய வெற்றிவேல் ஒருவனுக்கு அரோரா அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கு ிகளுக்கும் மற்றும் உமிழ்சிகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்னருள் பெற்ற ஆத்மாவே நான் மனமல்ல அறிவல்ல அகங்காரமும் அல்ல உணர்வு அல்ல வான் அல்ல வையம் அல்ல நான் உலோக கனியும் அல்ல நருள் பெற்ற ஆத்மாவே நான் நானே அவன் நானே அவன் பிறப்பில்லை இறப்பில்லை ஜாதி குலமேதும் இல்லை ஜாதி குலமேதும் இல்லை அம்மையும் இல்லை அப்பனும் எனக்கில்லை நாரியன் அவன் நானே அவன் நன்னருள் பெற்ற ஆத்மாவே நான் சிறகடிக்கும் சிந்தனையும் கடந்து சீருருவமற்ற அருவமே நான் அனைத்துருவின் அங்கமுமாய் எல்லாம் ஊடுருவி நான் நிற்பேன் பந்தமேலும் பயமேதும் எனக்கில்லை நான் சுதந்திரன் நான் சுதந்திரன் என்றுமே நான் சுதந்திரன் நானே அவன் நானே அவன் நன்னழ் பெற்ற ஆத்மாவே நான் இது வந்து ஆதிசங்கரோட தோத்திரம் நமக்கு ஆதிசங்கரர் அருளிய இந்த அறிவையிலும் இறைவன் ஒன்றே அவன் நம்முள் இருக்கிறார் வேதத்தின் அந்தமாகிய தத்துவமசி மகா வாக்கியமும் அதையே சொல்கிறது எனவே சத்து நான் நிறைந்தோன் என்று தினம் வரவாதி இருந்தார் எத்தனை எண்ணினாலும் ஏது செய்தாலும் என்ன நித்திரை தலைந்த பின்பு நிற்கின்ற கனாவே போல் அத்தனையும் ஒய்ந்தானே ஆனந்த வடிவுதானே சித்து சத்து சித்து சச்சிதானந்தமாய் வாழ்வோம் என்று கூறி என்னுடைய அந்த சாமிகள் சொன்னபோது சொன்னதும் போல் அதை முடிக்கிறேன் அடுத்ததாக கைவல்லிய நவநீத நாட பெருமன்றம் ரெண்டாயிரத்தி பதினைந்திலே திரு தியாகராஜன் அவர்கள் ஆரம்பித்து முழு மூச்சியோடு இந்த கைவல்லிய நவநீதத்தின் மேல் அவர் அவர் கொண்ட பற்று அவர் விபு வித்யாபீரடம் என்ற ஒன்றை தோற்றுவித்தார் பெர்ம வித்யாபீடத்திற்கு சிறையமைத்தார் செந்தமிழ்ச்சோலை தன்னுடைய கார்த்திகை மாத விழாவிலே வைத்து தமிழை வளர்த்தார் அவர் இந்த கைவகத்தின் மேல் ஏற்பட்ட காதலால் ஒவ்வொரு வனமாக சென்று சென்னையிலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மடங்கள் அவரும் திரு வெங்கட்ராமன் அவர்களும் இன்று தலைவராக இருந்து பேசினார்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த கைவல்ல நவனிந்த நாணப்ப பெருமன்றத்தை அவர் ஒருவராக நின்று அதில் எங்களை எல்லாம் கூட இணைத்து முதல் மகாநாட்டை மிக சிறப்பாக செய்தோம் அப்பொழுதுதான் அவருக்கு இந்த கைவல்லிய நவளினத்தில் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை உணர்ந்தார் எங்களுக்கும் உணர்த்தினார் ஏனென்றால் மந்தனும் உணருமாறு வஸ்து தத்துவம் சொன்னேன் மந்தன் அப்படின்றன உலகில் பிறக்கின்ற மனிதர்கள் மிகவும் மந்தனுக்கும் இந்த மோட்சிமடைய முடியும் ஞானியாக முடியும் என்றும் நமக்கு எல்லாம் இந்த கைவலிய நவனித்த நூலை கொடுத்தார் இந்த தாந்தாராய சுவாமிகள் அவரும் குடும்பத்திலிருந்து நம்மை போன்ற சம்சாரியாக இருந்து பிறகு தனியாக இருந்து அதற்கு நூலை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதனால் இங்கு எல்லோரும் எல்லோரும் நாம் அனைவரும் இளமையிலும் சரி முதுமையிலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி இதை நாம் அவசியம் பின்பற்றி ஒரு காலத்தில் நாம் அவசியம் அவரவர்கள் தீவிரத்து தகுந்த மாதிரி அவசியம் நம் ஞானியாவும் என்பதில் நிச்சயம் சொல்கிறார் ஞானம் மெய் மகனே நம் ஆணை மணர்கிறாரே ஆணைக்கு சொல்லுகிறார் இந்த மண்ணில் பிறந்த எவனும் ஜாதி வேறுபாடு இல்லாமல் அவன் இந்த ஆனந்தத்தை அடையலாம் கூறியிருக்கிறார் எனவே அவர் வழியில் நின்று நாம் இதை சிறப்பாக செய்வோம் அதற்கு வழிகாட்டிய பாடியார் அல்லவர் திரு தியாகராஜர் அவர்கள் குடும்பத்தார் அம்மா எல்லைக்கு வந்திருந்தார்கள் நாங்கள் இடையிலே அவரை இழந்தாலும் அவர் கொடுத்த ஊட்ட சத்து இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது இதை தொடர்ந்து தொடர்ந்து மேல் மேலும் எடுத்துக்கொண்டே செல்வோம் உங்களுடைய துணையுடன் இரண்டாவது மாநாடு மெய்யப்ப சுவாமிகள் திருக்கோவிலூர் மெய்யப்ப சுவாமிகள் அவர்களுடைய ஈடுபாட்டுடன் அவருடைய வளாகத்திலேயே கோயிலூரிலே நடந்தது கோயிலூர் மாநாடுத்தோட சிறப்பு இல்லைவென்றால் இருநூறு வருடங்களாக ஆயிரம் கணக்கான மகூழ்ச்சிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் பனிரெண்டு வகையான வேதாந்த நூல்களை போதித்திருக்கிறார்கள் அங்கு வருபவருக்கெல்லாம் உணவு உடையும் தந்து உணமும் தந்து பாடமும் சொல்லி அவர்களை நல்வழித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்போது இருப்பது திரு வையப்ப சுவாமிகள் காலையிலேயே வந்திருந்தார் அவர் பதிமூணாவது பட்டம் அதேபோல் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு இடங்களில் மிகப்பெரிய மடங்கள் இருக்கின்றன அந்த ஒவ்வொரு மடமும் ஒவ்வொரு பூஜை அவர்கள் சாமியாருடைய ஒவ்வொரு பூஜை அப்பவும் அங்கே சிறப்பாக நடக்கிறது ரிசிகேஷத்திலே விசாராட்சி அம்மையார் மெய்யப்பன் விசாராட்சி அம்மையார் அங்கே ரிஷிகேஷன் மிக சிறப்பாக அந்த மனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு டெல்லியிலும் ஒரு கிளை உண்டு ரிஷிகேஷருக்கு நாம் எல்லாம் நாங்கள் கடைசியாக போன மாதம் அங்கு ஒரு சற்சங்கம் நடந்தது வைராகிய சதகம் என்பது சற்சங்கம் நடந்தது அது சுவாமிகளுக்காக பதினைந்து நாட்கள் அங்கு தங்கினோம் எங்களுக்கு தேவையான உணவு இருப்பிடம் பாடம் எல்லாம் இலவசமாக வழங்கப்பட்டு அவர்கள் கோவிலு மடாலயத்தினுடைய குறிக்கோள் இந்த வேதாந்தத்தை பரப்புவது வரும் அமர்ச்சிகளுக்கு அவர்களை சில மேற்கொண்டு பாதுகாப்பது இது ரெண்டுதான் நம்மளுடைய பெரிய குறிக்கோள் அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஐந்து கல்வி நிலையங்கள் அவர்கள் நடத்துகிறார்கள் முன்னூறு ஆசிரியர்கள் மூவாயிரம் குழந்தைகள் அங்கே படிக்கிறார்கள் இப்படி இந்த பெரிய கோயிலூர் மடாலயம் இந்த கைவல்ய நவநீதத்தை வெகு வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இன்னும் செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் மேல்மேலும் இதை தொடர்ந்து நடைபெறும் நாங்கள் ஐயா தியாகராஜன் அவர்களின் பெருமுயற்சியால் நன்னினத்திலே இந்த நார காந்தனேஸ்வரர் ஆலயத்தில் ஒட்டியுள்ள இடத்தில் மூவாயிரத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி வாங்கி அங்கு வரும் அன்பர்களுக்கு தங்கும் வசதி மற்றும் பல வசதிகள் உணவு வழங்குதல் போன்ற வசதிகள் செய்ய இருக்கிறார்கள் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது இங்கு வந்திருந்த அன்பர்கள் அனைவரும் அவர்களால் இயன்ற பொருளுதவி செய்து அதை மேல் மேலும் உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக ஒரு விண்ணப்பம் இந்த மகாலிங்கம் கல்லூரியிலே இவ்வளவு பெரிய ஒரு மண்டபம் அமைத்து நமக்கெல்லாம் தங்க வசதி உள்ள உணவும் எல்லா வசதியும் நமக்கு செய்து கொடுத்த திரு மகாலிங்கம் அவர்களுக்கு நன்றி கூறி மற்றும் இந்த தத்துவ ஞான சபை தலைமை தத்துவ ஞான சபை பொள்ளாச்சி திரு மனோகரையா திரு ஞானவேலையா மற்றும் அம்மா கதை அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறி ஒரே ஒரு விண்ணப்பம் இங்கு குறைந்தது அறுபது அதாவது எழுபது சபைகளுக்கு மேல் இங்கு வந்திருப்பீர்கள் நினைக்கிறோம் அடுத்த ஆண்டு இதே நாளில் இந்த மகாநாட்டை ஐந்தாவது மகாநாட மகாநாடாக நடத்த வேண்டும் என்று ஆசைப்படும் மன்றங்கள் சபைகள் அவர்களை வரவேற்கிறோம் அவர்கள் விருப்பப்பட்டால் இந்த மேடையிலே வந்து அவர்கள் அறிவிக்கலாம் என்று கோரிக்கொண்டு இந்த கைவல்ய மாநாட்டுக்கு மா மா கைவிடத்தை தந்த கைவினை வணிகத்தை தந்த நாராயண தாண்டவேஸ்வரர் ஆலய மேம்பாட்டுக்கும் அங்கு நடக்கும் இதர வசதிகளுக்கும் உங்கள் மேன்மையான உதவியை நாடுகிறோம் இத்துணை நேரம் இதை கேட்ட நண்பர்கள் அனைவருக்கும் ஐயாவை பற்றி சொல்ல மாதிரி வேதானந்த சுவாமிகள் ராசு அவர் முத்துராஜுன்னா போகிறோம் என்னை பொறுத்தவரை ஒரு முத்துராஜு என்னை ரிசிகேஷன் ஒரு சின்ன நிகழ்வு அப்பொழுது அவர்கள் என்னை காப்பாற்றி கொடுத்தார்கள் அதற்கு இந்த மண்டலத்திலே நன்றி சொல்ல நான் கலந்து கொடுக்கிறேன் இது போன்ற ஞானிகளும் மூமூச்சிக்கலும் இருக்கிற இந்த நாட்டிலே இந்த நல்ல உணர்வு நம் மக்களிடையே பரவ வேண்டும் வேதானந்த சுவாமிகள் என்னை பொறுத்த வரையில் அவர் சின்ன விவேகானந்தர் தான் என் மனதில் பல்வேறு விவேகானந்தர் என்று சொன்னால் எனக்கு நூறு நன்பரை கொடுங்கள் நூறு இளைஞரை கொடுங்கள் நான் இந்த நாட்டை மாற்றுகிறேன் என்றார் இப்பொழுது இந்த இளைய வேதானந்த சுவாமிகள் துறவியார் அவர்கிட்ட இப்பொழுது நூறு மக்கள் இருக்கிறார்கள் நம் இந்தியா மட்டுமின்றி இலங்கையிலும் இருந்து வந்திருக்கிறார்கள் அவசியம் இந்த நாடு நன்மை பெறும் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இன்னொன்று இந்த கல்விச்சாலைகள் கல்வி சாலைகள் அறச்சாலைகளாக மாற வேண்டும் இந்த அறும் ஒன்றினால்தான் நம் நாடு நல்லநிலைக்கு திரும்பும் இளைஞர்களை நாம் சரிபடுத்தினால்தான் இனிவரும் சமுதாயம் இந்த நல்லநிலைக்கு போகும் அதற்கு எல்லாம் இந்த துறவி எங்கள் கையில் தான் இந்த துறவி என்றால் இந்த பள்ளிக்கூடங்களையும் இந்த எல்லா படிப்பு சம்பந்தமான எல்கேஜியிலிருந்து பிஹெச்டி வரை இருந்த கல்விச் சாலைகளுக்கு தலைவராக எல்லாம் துறந்த தலைமை வகிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த நாடு உட்படும் இந்த நாடு நல்ல நிலைக்கு வரும் இந்த நாடு உலகில் பழைய நிலைக்கு வரணும் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் நம் நாடு மிக சிறந்து விளங்கியது ஏழையிலே இல்லை அந்த நாட்டு மக்களை நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு ஆங்கிலேயம் எழுதியிருக்கிறார் அந்த நிலை மீண்டும் மீண்டும் அவசியம் என்று வேண்டும் இது இவர்களால் மட்டும்தான் முடியும் முற்றும் துறந்த முனிவர்களால் மட்டும்தான் முடியும் மற்ற யாராலும் இதை மாற்ற முடியாது இதற்கு இந்த வேதாந்தம் ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தை தலைக்கு செய்தால் ஒழிய நம் நாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சிற்றுரையை முறைக்கிறேன் நன்றி கைவல்லிய நவநீத ஞானப் பெருமாண்டுத்தின் வளர்ச்சிக்காக அந்த கட்டிடப்படிக்காக நண்பனை விரும்புவார்கள் எங்களிடம் தொடர்புக்கு கொடுக்கலாம் பெருகன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கைவல்ய நவநீதம் இது இந்துக்களின் இறையாண்மையின் பெரும் பங்காற்றுகிறது இக்கைவல்ய நவநீதத்தை தமிழகம் முழுக்க சபையமைத்து மக்களிடையே வளர்த்தெடுக்கும் இவை சப சார்ந்த முன்னோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் அரும் பெரும் தொன்றாற்றிலும் துறவியர் பெருமக்களுக்கும் முதல் வணக்கத்தை குறித்தாக்குகிறேன் மேலும் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு நடைபெறும் கைவளிய நவநீத நாலாவது மாநில மாநாடு பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் கல்லூரியில் நடைபெறுகிறது அறிந்தேன் எனது துறை சார்ந்த பணிநிமித்தம் காரணமாக வரையிடவில்லை வருந்துகிறேன் என்னை அழைத்த துறவியல் பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இனிமேற்கொன்னபடி கைவிய நவநீத சபைகள் மாநிலம் முழுவதும் பெருகி வளர்ச்சி பெறவும் உலகளவில் மற்றும் மாநாடு நடைபெறவும் நம்மையெல்லாம் இயக்கியரலும் இறைவனை வழங்கி வாழ்த்துகிறேன் பாரத போற்றி மாண்பு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போற்றுவதற்கும் வியல் பெருமக்களே இந்த கைவல்ல நவநீத மாநாட்டிலே மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய தகைமை சான்ற பெரியவர்களே அதுபோன்று இந்த உயர்ந்த தத்துவத்தை தத்துவ ஞானத்தை பருக வேண்டும் என்ற நோக்கத்தோடு மூன்று நாட்கள் ஆத்ம சாதனையிலே திளைத்திருக்க வேண்டும் என்ற பெயர் அவாவோடு வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே பெரியோர்களே கடந்த ஆண்டு அகில பாரதிய துறையர் சங்கத்தின் சார்பிலே காவிரி மகாபுஷ்கரம் என்ற மிகப்பெரிய விழா துறவியர் சங்கத்தின் சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்றது அந்த கைவழிய நவநீத மாநாட்டிற்கும் நதிகளுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது கடந்த ஆண்டு நமது துறவியர் மாநாட்டிலே காவிரி மகா புஷ்கர மாநாட்டிலே நமது பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்த போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய சாமியப்பா தா சாமியப்பா அவர்கள் அவர்களாக முன்வந்து வந்திருக்கக்கூடிய துறவியர்களுக்கெல்லாம் கைவண்ண நவீன என்ற ஆன்மீக பொக்குஷமானது கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக அவருடைய சொந்த முயற்சியில் கடந்த ஆண்டு காவிரி மகா புஷ்கரத்தில் அந்த நூற்கள் ரெண்டாயிரம் பிரீதிகள் அச்சிட்டு அங்கே வந்திருந்த அத்தனை பெரியோர்களுக்கும் இலவசமாக வழங்கினார்கள் என்று அவருடைய நினைவுகளை இங்கே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அது யதார்த்தமாக நம்மை சந்தித்த போது இந்த மாநாடு குறித்து சொன்னோடன அவருக்கு எனக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்கு இந்த கைவல்யம் கைவல்லியவனிடம் முக்க வெளியிடணுங்கிற ஆசையில் மனசில் இருக்கு நீங்கள் அனுமதி தந்தால் இந்த துறவியர் மாநாட்டில் நான் வெளியிட காத்திருக்கிறேன் என்று சொன்னார் நாட்களோ நாற்பது நாட்கள் எப்படி நீங்கள் செய்ய முடியும் வாய்ப்பு இருக்கிறதா என்கிறன எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நான் அந்த மாநாட்டில் வெளியிடுவேன் என்று சொல்லி மிகப்பெரிய ஆச்சரியம் அன்றைக்கு அவர் நம்மிடே இல்லை ஆனால் அந்த மாநாட்டில் அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த புக்கு வெளியிடும் போது அவர் இல்லை இந்த அதுக்கப்புறம் அப்படி அவர் சொன்ன சொல்லை அந்த ஆத்ம ஞானிகள் தன் வாழ்க்கையில் நினைத்ததை நடத்துவதிலே தின்னமாக இருந்தார்கள் அந்த புக்கு அன்றைக்கு அவர்கள் வெளியிட்டு சிறப்பு செய்தார்கள் அதுபோல அந்த நினைவுகள் தான் இங்கே தாமிரபரணி புஷ்கரம் இந்த ஆண்டு துவங்குகிறது இது எதுக்காக சொல்ற நதிகள் நம்ம ஆத்ம சாதனைக்கு துணையாக இருக்கிறது வேதங்கள் எல்லாம் பிறந்தது சிந்து நதி கரைகள்னு சொல்லுவாங்க மனித குலத்தில் ஒரு மாண்புகள் பண்பாடுகள் கலாச்சாரம் இது எல்லாமே நதியினுடைய கதைகளில் வளர்ந்ததுதான் உலகம் கூறாமல் நைல் நதி நாகரிகம் யூப்ரே யூ பிரிட்டிஷ் டைக்ரிஸ் அதனாலதான் அவங்க முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொன்றையும் இறைத்தன்மையோடு இணைத்து வைத்திருந்தார்கள் அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை நல்ல நம்பிக்கை ஒன்று பண்ணணும் பன்னிரண்டு ராசிக்கும் பன்னிரண்டு நதிகளை அதி தேவதையாக ராசிக்குரிய தேவதைகளாக அன்றைக்கு உருவாக்கி கொடுத்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் கும்பமேளா இந்த பன்னெண்டு ராசிக்கு வரைக்கும் குரு பெயர்ச்சி குரு என்பது ஞானத்தை தரக்கூடிய கடவுளில் குருன்ற நதிக்கும் குருவுக்கும் சம்பந்தத்தை சொல்ற குரு ராகு பெயரும் சனி பெயரும் இதெல்லாம் அவங்கவுங்க கொண்டாடுவாங்க ஆனால் நதியில் கொண்டாட மாட்டாங்க ஆனால் குருவானவர் ஒரு ராசிக்கு பெயரும்போது அந்த ராசிக்குரிய நதிக்கு விழா எடுக்கிறார்கள் ஏன்னா ஆத்மசாதனைக்கு துணையாக விளங்குவது நதி அதனால தான் அந்த ராசிக்குரிய தேவதையாக நதிகளை வைத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சி நடைகின்ற அந்த ராசிக்குரிய நதிக்கு விழா கும்பமேளா வடநாட்டில் அந்த கும்பமேளா என்று பெயர் சுட்டுகிறார்கள் அந்த கும்பமேளாவில் என்ன நடக்கும் ஒரு பக்கம் புனிதடியில் ஆடுவார்கள் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய பண்டாரங்களை அமைத்து அங்கே ஆத்ம விசாரணம் செய்வார்கள் இன்றைக்கும் ஹரித்துவாரில் அலகாபாத்தில் சன்னியாசிகள் எல்லாம் வந்து சேருவாங்க அந்த சன்னியாசிகளுக்கு சிசியராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த கும்பமேளாவில் ஒன்று சேர்வார்கள் அங்கே ஆத்ம விச்சாரம் ஞான விச்சாரத்தை செய்வார்கள் அந்த கும்பமேளா காலத்தில் நதிக்கரை அப்படி உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் தான் மேஷராசிக்கு குரு பெயர்கின்ற போது ஹரித்துவாரில் அழகா பார்த்துருந்தா கும்பமேளா எப்படின்னு கொண்டாடுவாங்க இதெல்லாம் நம்மளுடைய பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வந்த மரபுகள் அந்த மரபுகள் இடையில வந்து தொய்விட்டு போச்சு இடையில மறந்துட்டோம் இல்லை மறைச்சிட்டாங்க ஆயிரம் ஆண்டுகள் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்த காரணத்தினால பல்வேறு நல்ல இயல்புகள் நல்ல தன்மைகள் நல்ல ஞானத்தினுடைய வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டோம் இதை மீண்டும் உருவாக்க வேண்டும் நாம் எதையெல்லாம் மறந்திருந்தோமோ நாம் எதையெல்லாம் பின்பற்ற தவறிவிட்டோமோ அதை எதிர்காலத்தில் உள்ளவர்கள் அதை பின்பற்ற செய்ய வேண்டும் அதற்கான வழிமுறைகளை இதை யாரும் உருவாக்க முடியும் நல்ல மரபுகள் நல்ல சம்பிரதாயம் இதையெல்லாம் கைவரப்பட்டவர்களால் இந்த சமுதாயத்தில் மறுமணர்ச்சியை உண்டு பண்ணுவதற்கான கடமை அவர்களுக்கு தான் அரசியல்வாதிகளாலும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாட்டில் என்னைக்கு உருவாக்க முடியாது அதே போல ஜாதியவாதிகளாலும் இந்த நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மக்களுடைய பண்பாட்டைய உயர்த்திப்பிடிக்க எண்ணிக்க முடியாது இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பாரம்பரிய தொன்மையையும் கட்டிக்காக்க வேண்டும் என்றால் உங்களை போன்ற ஆத்மசாதகர்களால் மட்டும்தான் அந்த நல்ல காரியத்தை செய்ய முடியும் அந்த அடிப்படையில் தான் கடந்த ஆண்டு துலாராசிக்கு குருந்த போது காவிரி மகா புஷ்கரம் என்ற மிகப்பெரிய விழாவை நம்ம இருந்தோம் இன்றைக்கு அந்த விழா எடுத்த பிறகு காவிரியில நாம் வெகு சிறப்பாக எடுத்தோம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீதி பரிபாலனம் எல்லாமே நமக்கு சாதகமான சூழ்நிலை அன்னை காவிரியினுடைய பரிபூர்ண அருள்கு பாத்திரப்பட்டவர்களாக நாம் மாறியிருந்தோம் இது அரசியல்லை காவிரியினுடைய தீர்ப்பும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் நமக்கு சாதகமாக வந்தது யாருக்கும் பாதமாக வரவில்லை நமக்கு சாதகமாக வந்தது இன்றைய நேற்றைய தினம் பத்தாயிரம் கண்ணடி தண்ணியை காவிரியில் திறந்து விடுறாங்க இது காவிரி ஆணையத்தால் திறந்து கொள்ளப்படவில்லை கர்நாடக அரசால் திறந்துவிடப்படவில்லை தெய்வத்தால் எப்பேர் பெருகி ஆற்றல் சற்று திட்டம் எல்லாத்தையும் திருக்கி அறிஞ்சிட்டு நேற்றைய தினம் பத்தாயிரம் கண்ணேடிய அவசர அவசரமாக திறந்து விடுகிறார்கள் இதெல்லாம் தெய்வத்தினுடைய சக்தி மிகப்பெரிய தெய்வ ஆற்றல் நம் உண்மையிலிருக்கு இறையோற்றலால் நிறைய சாதனைகளை சாதிக்க முடியுங்கிற உண்மையை உணர்த்திய நாடு நம் பாரத நாடு அதனால அந்த காவிரி மகாபுஷ்கரத்தை சிறப்பாக நடத்தனும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு தர வேண்டிய அரசாங்கம் தங்களால் முடிந்த அளவு ஒத்துழைப்பு தந்தது வர்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அர்த்த கும்பமேளா கொண்டாடுகிறார்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்ப மேளா கொண்டாடணும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதான் அதனால ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்ப மேளா கொண்டாட போகிறாங்க யூபியில் அதுக்கு முன்னாடியே அரசாங்கம் கோடி ரூபாய் கும்பை மேடாவுக்காக ஒதுக்கி இருக்கிறார்கள் நம்ம போன வருஷம் இந்த காலிறுக்காய் எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க எவ்வளவு உரிமை போராடுறாங்க ஒரு கோடி ரூபாய் கூட அரசாங்கம் எவ்வளவு ஆயிரம் கோடி வருஷத்துக்கு மனதை அடினாலும் அந்த மண்ணில் சிந்த மணலுக்கு உரிய காசை கூட காவிரிக்காக ஒதுக்க தயாராக கேவலமான சூழ்நிலை அப்பையும் நம்ம ஆத்ம சாதனையிலான ஆத்மசக்தியில ஒரு கோடி அந்த பன்னிரண்டு நாட்கள நீராடி மிகப்பெரிய சாதனையை மக்கள் செய்திருக்கிறார்கள் புஷ்கரம் என்றால் என்ன தெரியாத ஒரு கோடி பேர் ஈடுபாடுகின்ற ஒரு உயர்ந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினி என்று சொல்லக்கூடிய தெய்வீக நதிக்கு வற்றாத ஜீவ நதிக்கு விழா கொண்டாட இருக்கிறோம் விருச்சிக ராசிக்கு வருகின்ற அக்டோபர்ல துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு குரு பெயருகிறது இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்குரிய நதியாக விளங்கக்கூடிய தாமிரபரணிக்கு பன்னிரண்டு நாட்கள் விழா எடுக்கணும் அந்த தாமரபரணியுடைய நதியினுடைய சிறப்பு என்னன்னா சைவ சித்தாந்திற்கு சைவ மடங்களுக்கு தலைமை மடமாக இருக்கக்கூடிய தருமை ஆதினம் திருவாடர் இருந்தவர்கள் அவதரித்த புண்ணிய பூமி தாமிரபரணி நதிக்கிறார் அதுபோல வைணவத்தில் நம்மாழ்வார் அவதரித்த புண்ணிய சீவைகுண்டம் வைணவத்திற்கு அந்த வைணவத்தில் குருமாரை தந்தது தாமரவன் ராமானுஜர் பரப்பதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மாழார் அவர்களால் தாமரவரன் அது படித்துறையில தாமரவனை ஓடுகின்ற தாமரபரன் உருவத்தை காட்ட சொல்கிறார் கையாட்டுகிறார் இந்த நதியிலே தெரியக்கூடிய அந்த உருவமும் உருவத்திற்கு சொந்தக்காரராக விளக்கக்கூடியவர் ராமானுஜர் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு வைணவத்தை உலகத்தில் நிலைநாட்டக்கூடிய அவதரிக்கப் போகிறார் என்று முன்பாகவே தாமரபரணியிலே அவருடைய உருவத்தை காட்டியது புண்ணிய பூமி புண்ணிய நதி தாமிரபரணி அதுபோல பூமியாக இருந்த குமரகுருபரர் அவருடைய பிறந்த பூமியும் தாமக்குதான் ிகேசடி கைலாசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசனம் மட்டும்தான் இருக்குது அங்க அறிக்கை நடத்த வச்சுதான் வேதாந்த பாடல் நடத்திருக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு இடத்துல சிவானந்த தவத்தான ரிஷிகேஷ் என்ற ஊரு அந்த ரிஷிகேஷன் புண்ணிய மகான் பிறந்த ஊரு தாமரபரணி அப்படி எண்ணற்ற ரிஷிகளையும் ஞானிகளையும் தந்த தமபூமி திருநெல்வேலி தாமரபரணி நதி அப்பேற்பட்ட ஒரு புனிதமான நதிக்கு இந்த ஆண்டு திருவிழா எடுக்கணும் காவிரி காட்சம் எடுப்போம் பதினெட்டாம் பேரு என்று சொல்லக்கூடிய விழா எடுப்போம் ஆனா தாமரபரணி என்ற நதிக்கு விழா எடுத்த வரலாறே கிடையாது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக தாமரபரணி நதிக்கு விழா எடுப்பதற்கான ஏற்பாடுகளை அகில பாரதிய துறவியர் சங்கம் செய்து கொண்டிருக்கிறது முன்னாக சிறுங்கேரி மகா சன்னிதானம் அவர்கள் நேரடியாக வர சொன்னார்கள் அகில பாரதிய பிரதேசத்துடைய பொறுப்பாளர்கள் வந்து சந்திக்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் நாங்க போனோம்னு சொன்னாங்க தாமரவண்ணி மகாபுஷ்கரம் என்ற விழாவை நடத்த வேண்டும் என்றால் இது அரசியல் கட்சிகளால் நடக்காது ஜாதி அமைப்புகளால் நடக்காது துறவியர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு நடத்தினால்தான் இந்த விழா சிறப்பாக அமையும் அதனால அகில பாரதிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் எங்களுடைய பரிபூர்ண ஆசை உண்டு இந்த தேதியை முடிவு பண்ணுறதுல வர வேண்டாம் அப்படின்னு அவர் சுவாமிகள் அவர்கள் நாள்து சாஸ்திரிகளை அமர வச்சு தேதியை முடிவு பண்ணி சாரதாவுடைய திருப்பாதங்களின் நிறைவடைகிறது நான்கு மாதத்துக்கு முன்னாடி இதே தாமரபுரம் சொல்றாரு மணிக்கு மழை பெய்யுது நாலு மணிக்கு திருநெல்வேலியில் குறுக்குத்துறை முருகன் கோயில் முழுகிற அளவுக்கு கரை திரண்டு வெண்ணம் வேண்டது ஒரே நாள் காமி இன்றைக்கு இந்த தாமரபுரணி புஸ்தரமானது துவங்குகிறது என்று சொன்னாரோ அதே நாளில் அப்பேற்பட்ட அருள் அந்த அன்னைக்கு சந்தோஷம் தாமரபுரணி நதிக்கு ஒரு ஞானியினுடைய ரிஷியினுடைய சங்கராச்சாரியுடைய வாயிலிருந்து அந்த செய்தி விழா கொண்டாட என்று சொன்ன உடனே தாமரபரணிக்கு அளவற்ற சந்தோஷத்துல பொங்கி பிரவாகமாக சென்றது அந்த சுவாமிகளுடைய சித்தேரி சுவாமிகளுடைய அந்த ஆசீர்வாதத்தோடு பன்னிரண்டு நாட்கள் நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஒன்பது காவிரிக்கரை முப்பத்தி நாலு படித்தலைகள் வழிபாட்டுக்குரிய படித்தலைகள் தாமிரபரணி நதியில நூத்தி நாற்பத்தி ஒன்பது மகாத்மியம் வர்ணிக்கிறது அப்பேற்பட்ட சிறப்பு தாமரபரணிக்கு அது மட்டுமல்ல இந்தியாவுடைய மட்டும்தான் ஜெயந்தி விழா பிறந்த நாள் தெரியும் நதிக்கு நர்மதா ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார் ஜூலையில அதே உலகத்திலே இரண்டாவது பிறந்த கொண்டாடுகின்ற நதியும் தாமிரபரணி நதிதான் வைகாசி விசாகத்திற்கு தாமிரபரணி அவதரித்ததாக வரலாறு தாமிரபரணி மகாத்மியத்தையும் வால்மீகி ராமாயணத்தில் குறிப்பிட்டிருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஆறு படித்துறைகளில் திரண்டு நின்று வழிபாடு செய்தார்கள் இப்படி நம்மளுடைய சிறப்புகள் நம்மளுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இருப்பதனால அந்த சிறப்பான விழாவை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பன்னிரண்டு நாட்கள் இரண்டு நாட்கள் துறவியர்கள் மாநாடு வேதா பாடசாலைகளை பயந்துகின்ற மாணவர்களுக்கான மாநாடு திருவாசகம் முற்றோது சைவ மாநாடு நாராயண துவ்ய பிரமத்தத்தை பாராயணம் செய்கின்ற வைணவ மாநாடு திருவருப்பா பாராயணம் செய்கின்ற அருப்பா வள்ளதார் மாநாடு இங்க கூட வந்திருக்கார் பாபு சுவாமி இந்த மாநாட்டுக்கான அந்த மாநாட்டிற்கான பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் பாபுசாமியர் வரலாறு மாநாடு திருவருட்பா மாநாடு இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நடத்துவதற்காக திட்டமிட்டு திட்டமிட்டு வெகு சிறப்பாக செய்ய இருக்கிறோம் எல்லோரும் வாய்ப்பு இங்கே கங்கைக்கு செலவு பட்டு போறோம் ஆனா நம்ம நதி நம்ம நதி நம்ம ஊரில் நம்ம இடத்துல தோன்றது தாமிரபுரணி திருநெல்வேலியிலேயே உற்பத்தியாகி திருநெல்வேலியை கடந்த கிடக்கு தாமர பருந்திக்கு இன்னொரு வரலாறு உண்டு கைலையிலே சிவபெருமான் நித்தியவாசம் தவம் செய்வதாக சைபெருமன் சொல்வதாக கைலை தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி காவால் கடக திரையை போற்றி கைலை மலை ஆணையை போற்றிடும் சிவபெருமான் இருப்பதாக இருந்தோம் கைலை மலை ஆணையை போற்றி போற்றிடுவோம் அதே தவமாகவே வெளிவந்தவர் அகத்திய மாமுனி முருக பெருமான் நெத்தியிலிருந்து ஞானத்தின் வடிவாக வெளிவந்தவர் அகத்திய பெருமான் முருக பெருமான் அவதரிப்பதற்கு முன்பாகவே தவத்தினுடைய வெளிப்பாடே தவமே வெளிவந்தது இப்பேற்பட்ட சிறப்பான ஒரு நிகழ்ச்சியானது வருகின்ற அக்டோபர் மாசம் பதினொன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ரெண்டாயிரம் தேதி வரை வெகு சிறப்பாக நடைபெறுகிறது பாப்பநாசத்திலிருந்து புண்ணைக்காயல் வரை இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அகில பாரதிய துறையின் சங்கத்தின் சார்பில் அதில் எல்லோரும் கலந்து கொண்டு அங்கே வந்து ஒரு ரெண்டு நாட்டு மூணு நாட்டிருந்து நாம் எந்த எந்த சாஸ்திரத்தை நாம் படிக்கின்றோமோ அந்த சாஸ்திரமானது நமக்கு மனசில் ஆத்மாவிட படி நதிக்க உட்காந்து ஜபம் சாஸ்திர விசாரம் பண்ணுறது என்ன நமக்கு மனசில் அப்படியே பதியும் அதனால இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியை நமது துறவியல் சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வேதாந்தானந்த சரஸ்வதி சுவாமிஜி அவர்கள் இங்கே நடத்தி இருக்கின்றார்கள் அதுபோல பாபநாசத்திலும் பல்வேறு பகுதியில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைக்க அவர்கள் தாம திருமணி உடனடியாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்கிய நமது கைவள்ள நவீன நாலாவது மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றி பாராட்டத்தினை தெரிவித்துக் கொண்டு விரைவுகின்றேன் நன்றி வணக்கம் அவர்கள் பல்லாண்டு வாழ்கிற வாழ்கிற வாழ்த்தி அவர்களை கௌரவிக்கிறோம் ஒருவனுக்கு அரோதரா சுவாமியே சரணவையப்பா